அன்னை ஒரு மனிதர் நபி அலிஹம் அவர்களிடம் வந்து என் தாயார் நோயினால் விட்டார் அவர் பேசியிருந்தால் தர்மம் செய்திட கூறியிருப்பார் அவருக்காக நான் தர்மம் செய்தால் அவருக்கு நற்கூலி கிடைக்குமா என்று கேட்டார் ஆம் என நபி சொல்லுள்ளம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று மூன்று எட்டு எட்டு முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு